தோளினால் செய்யப்பட்ட சிவப்பு நிற மேலாக அலி அவர்கள் உழு செய்த தண்ணீரை விழாலதியாஹும் அவர்கள் எடுத்து செல்வதையும் அந்த தண்ணீரை எடுப்பதில் மனிதர்கள் போட்டி போட்டுக் நான் கண்டேன் யாருக்கு தண்ணீர் கிடைத்ததோ அவர் அதை தமது உடம்பில் தடவி யாருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ அவர் தண்ணீர் கிடைக்க பெற்ற தமது நண்பனின் கையில் உள்ள ஈரத்தை தொட்டு தடவி கொண்டார் பிலாலதியாகும் இவர்கள் ஒரு கைத்தடியை எடுத்து நாட்டினார்கள் நபிசல்லாகும் அரியம் அவர்கள் ஒரு சிவப்பு நிற மேலங்கியை அணிந்து ஆயத்தமாகி அந்த கைத்தடியை தடுப்பாக வைத்து இரண்டு ரக ஜமாத்தாக தொழுதார்கள் அந்த கம்பிற்கு அப்பால் மனிதர்களும் ஆடு மாடுகளும் குறுக்கே செல்வதை நான் பார்த்தேன்